வணக்கம் நேயர்களே நன்றினியின் சிறித்திருந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எலிசா ஓட்டிஸ் என்பவர் முதலாவது லிப்ட் அதாவது மின்தூக்கியை நியூயார்க் நகரில் பிராட்வே என்ற இடத்தில் அமைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரான அகமதியா பிரிவினை மிர்சா குலாம் அகமத் என்பவர் ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் இந்தியாவின் குவாடியன் என்ற இடத்தில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இத்தாலியின் மிலான் நகரில் முசோலினி தனது பாசிச அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர்களான பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியானது ரெய் ஸ்டாக்கினால் சட்டபூர்வமாக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு முஸ்லிம் லீக் இந்தியாவை மத அடிப்படையில் பிரிக்கும் கோரிக்கையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது இந்திய பெருங்கடலில் தீவுகளை ஜப்பானியர் கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பாகிஸ்தான் உலகின் முதல் இஸ்லாமிய குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தைவானில் முதல் தடவையாக நேரடி தேர்தல் இடம்பெற்று லீ டெங் ஹூய் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டைட்டானிக் திரைப்படம் 11 ஆஸ்கர் விருதுகளை வென்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது இரு விண்வெளி வீரர்களை கொண்ட நாசாவின் ஜெமினி 3 விண்கலம் ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவின் மீர் விண்வெளி நிலையம் வளிமண்டலத்தில் வெடித்து பிஜி அருகில் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் து இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜி டி தமிழக விவசாய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டேனியல் போவெட் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்கீரா குரோசோவா ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்ஷ்மி தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேசன் கிட் அமெரிக்க கொடைப்பந்து ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமாரசாமி புலவர் யாழ்ப்பாணம் தமிழ் புலவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யோக சுவாமிகள் யாழ்ப்பாணத்தைச் சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரெட்ரிக் ஹயக் நோபல் பரிசு பெற்றவர் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லீ குவான் யூ சிங்கப்பூரின் நிறுவனர் முதலாவது பிரதமர் இந்நாளின் சிறப்புகள் உலக வானிலை தினம் மற்றும் பாகிஸ்தான் குடியரசு நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே